நபிசல்லுமர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் ஒட்டகம் இரண்டு ஓடிவிட்டால் என்று கேட்டேன் ஒட்டகத்தின் மீது அமைக்கப்படும் சாய்மானத்தை எடுத்து அதை தமக்கு நேராக வைத்துக் அதை நோக்கி தோல்வார்கள் என்று கூறியதுடன் அவரும் அவ்வாறே செய்வார்